அவர்கள் கூறியதாவது நபிசல்லு அலகி வசல்லம் அவர்கள் நோயுற்றார்கள் அவர்களின் நோய் கடுமையான போது அபு மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள் அப்போது ஆயிஷா அதி அல்லாஹமாக அவர்கள் அவர் இழகிய மனதுடையவர் நீங்கள் நின்ற இடத்தில் அவர் நின்றால் அவரால் மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாது என்றார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் அபுபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள் ஆயிஷா அவர்கள் தாம் கூறியதை திரும்பவும் கூறினார்கள் அபூ பக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல் நிச்சயமாக பெண்கள் ஆகிய நீங்கள் யூசுப் நபியின் தோழிகளாக இருக்கின்றீர்கள் என்று நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபூ பக்கரிடம் ஒருவர் வந்து சொன்னார் நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உடன் இருக்கும்போது அபுபக்கர் அது இல்லாத இவர்கள் இமாமாக நின்று தொடுகை நடத்தினார்கள்